بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே மின்ஹாஜு முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லஹாக்கு சுஹானகூ தாயா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக அபூர் செய்து கொள்வானாக இன்றைய நிகழ்ச்சியில் ஹஜ்ஜை நாடி போகக்கூடிய பெண்களுடன் அதாவது ஹாஜாக்களுடன் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக நினைக்கிறேன் இஸ்லாத்தில் அல்லாஹாக்கு சுபானு தாயா ஆண்களுக்கு உரிமைகள் கொடுத்தது போன்று பெண்களுக்கும் அல்லாஹ் சுபஹானு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் குரானில் என்று சொல்லி அல்லாஹ் ஆண் பாலையும் பெண்பாலையும் ஆண்களையும் பெண்களையும் முக்மீனான ஆண்கள் முக்மினான பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முஸ்லிமான பத்தனைத்தனமான ஆண்கள் பத்தனைத்தனமான பெண்கள் வணக்கம் செய்யக்கூடிய ஆண்கள் வணக்கம் செய்யக்கூடிய பெண்கள் அல்லாகுவை அதிகமாக திக்கிற செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாகுவை அதிகமாக திக்கிற செய்யக்கூடிய பெண்கள் பத்தினித்தனமான ஆண்கள் பத்தினித்தனமான பெண்கள் என்று சொல்லி சொல்லியெல்லாம் அல்லாஹு குரானில் ஆண்களை குறிப்பிட்டது போன்று பெண்களையும் அல்லா சுபான சேர்த்து குறிப்பாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சுபஹானு தாலா அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு பிரத்யேகமான விதத்தில் சுவர்த்த லோகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் அல்லாஹ் சுஹானு தாலா குரானில் மிகவும் அழகாக துல்லியமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான் ஆனாலும் கூட உலகத்தில் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி வாழக்கூடிய வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் சுகான பிரத்யேகமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தாலும் ஒவ்வொருவருடைய வேலை பழுக்களும் ஒவ்வொருவருடைய கடமைப்பாடுகளும் வித்தியாசமானதாக கொண்டிருக்கிறது ஆண்களுக்கென்று சொல்லி ஒரு சில பெண்களுக்கென்று சொல்லி ஒரு சில வேலைகளையும் அல்லாஹ் சுஹான இயற்கையாகவே அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய பொறுப்பெண்ணா வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுஹானு தாலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் சல்லாஹூ அலிவசைய வாழ்க்கையின் ஊடாகவும் சல்லாஹூ அலிவசைய மனைவி மனுடைய வாழ்க்கையின் ஊடாகவும் அல்லாஹ் சுஹானு தாலா எங்களுக்கு மிகவும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் அந்த அடிப்படையில் ஹஜ்ஜையை நோக்கி போகக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஹாஜாக்களுக்கும் சொந்த சம்பந்தமான சில விடயங்களை சென்ற வாரத்துடைய வகுப்பின் ஊடாக நாங்கள் பார்த்தோம் இன்று அதே தொடரை அதே தொடரில் ஹாஜிகளை ஹஜ்ஜையை நாடி போகக்கூடிய ஹாஜாக்களுடன் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் கதைக்கலாம் என்று நினைத்துகிறேன் சென்ற வாரத்தினுடைய தொடரில் சென்ற வாரம் ஆண் பெண் கலப்படத்தை தவிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஆரம்பித்து ஆரம்பித்து முடித்து விட்டேன் அதாவது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சன்மார்க்கம் இஸ்லாத்தில் ஆண் பெண் கலப்படம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு முற்றாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது எந்த ஒரு கட்டத்திலும் மகரமில்லாத ஒரு ஆணுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதையும் ஒரு மகரமில்லாத பெண்ணுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதையும் இஸ்லாம் பெண்ணுக்கும் இருக்கிறதுக்கும் அம்மாத்துக்கும் அல்லா சுபானின் மிக தெளிவாக ஒரு எத்தனை பெண்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ள முடியும் அவர் எத்தனை பெண்களுடன் அவர் சலாம் சொல்லி பேசலாம் எத்தனை பெண்களுடன் அவரை அவருக்கு தேவையான விடயங்களை அவர் கதைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு வழிமுறையை எங்களுக்கு இஸ்லாம் மிக அழகாக காட்டித் தந்திருக்கிறது அதே அடிப்படையில் பெண்களை பொறுத்தவரையில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னும் அதிகமான இன்னும் பல விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஹயா என்று சொல்லக்கூடிய ஒன்று வெர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் தன்னுடைய ஆணையாக அணிந்து கொள்ள வேண்டும் ஈவானும் வெர்க்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த ரெண்டில் ஒன்று இல்லாமல் போனால் மற்ற ஒன்று தானாக இல்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை சல்லு அலி வசல்லம் மிக அழகாக சுட்டி காட்டினார்கள் ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் فإذا رفع أحدهما رفع الآخر إرند الونر ويرتا پتت ودتال متى ونر تاناها ويرتا پتت ودن يندرت الـ إيمان إلا مل بوئي دمو أندرت الـ وكّم ركّم آتتا دي بخاري مسلم لـ 10 واركة كُلية إنما مر حدیث إن كرتت براهارم الحياة لا يعطي إلا بخير மனிதனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய வெக்கம் இருக்கிறதே அன்றி வேற எதையுமே வெக்கத்தின் காரணமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நலவாகத்தான் இருக்கும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஹைரானதாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை அலைவசல்லம் மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள் இன்னும் ஒருவாயத்தில் அடியானை ஒரு மனிதனை அடிக்க நாடிவிட்டால் அவனிடமிருந்து அல்லாஹ் பிடுங்கி எடுத்து விடுவான் அவன் வெக்கமில்லாத ஒருவனாக மாறிவிடுவான் இருந்து கட்டப்பட்டு விட்டால் பறிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் சுஹானு தாலாவை அவன் சந்திக்க மாட்டான் கோபம் அடைந்தவனாகவே அன்று கோபத்துக்குரியவனாகத்தான் அல்லாஹுவை அவன் சந்திப்பான் என்று சொல்லக்கூடிய கருத்தை சல்லாஹுவளை மிகவும் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதே போலத்தான் மிகவும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே ஹாஜாக்களே தாய்மார்களே இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் பெண்களுடைய வெக்கம் இருக்க வேண்டும் ஆனால் வெக்கத்தை ஆயிஷாஹு தாலா சுட்டி காட்டும் பொழுதே என்னுடைய ஹபீர் அல்லாஹூ அலிவாசல்லாம் எந்த அளவுக்கு வெக்கமுடையவராக இருந்தார் என்று சொன்னால் ஒரு கன்னி பெண் அதாவது ஒரு கன்னி பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளே திரைக்கு பின்னால் எப்படி விற்க சுபாவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பாரோ அதே அதை விடவும் அதிகமான விற்கமுடையவராகத்தான் சல் அல்லாஹு அலி வசல்லம் காட்சியளித்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான கருத்தை சுட்டிக்காட்டார்கள் வரும் வரைக்கும் உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் நுபூவத்தை எடுத்துக் கொண்டு வந்தார்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அந்தந்த காலத்துக்கு தகுந்த மார்க்கத்தை சட்டங்களை எடுத்துக் வந்தார்கள் அனைவருடைய மார்க்கத்திலும் அனைவருடைய போதனையிலும் அனைவருடைய ஏகத்துவ பணியிலும் கலந்திருந்த ஒன்றுதான் இதால என்றால் எதெல்லாம் விருப்பமோ அவைகளை எல்லாம் உனக்கு செய்து கொள்ளலாம் இதாலன் தஸ்தகை உனக்கு வெக்கம் இல்லை என்றால் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஆடையை நீ அணியவில்லை என்றால் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றைக் கொன்ற உன்னை நீ அலங்கரித்துக் மனம் விரும்பியதெல்லாம் என்று சொல்லக்கூடிய கருத்தை போதித்துவிட்டு சென்றார்கள் பள்ளிக்கு போற வரையிலும் இருக்க வேண்டிய ஒன்று இதைத்தான் மிகவும் அழகாக சொல்லி பெண்களுடைய நடையை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுடைய ஒரு <laughs> பெ ஒரு பெண் நடந்து வருகிறார் அவர்கள் நடிப்பட்ட அடையவும் முடித்தும் இல்லை ஒரு வாலிப பருவத்திலே வாழக்கூடிய ஒரு வாலிபர்தான் அதற்கு மூசாலே சலாத் அவர்கள் அவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி அவர்களை அவர்களை அழைத்துக் கொண்டு போவதற்காக வேண்டி ஒரு பெண் நடந்து வருகிறார் அல்லா சுலான பெண்ணுடைய நடை எப்படி இருந்தது எப்படிப்பட்ட ஒரு நடை நடந்தால் என்பதை குரானின் ஊடாக மிகவும் அலகா அல்லா சுல் சுட்டிக்காட்டுகிறான் ஒரு பெண் போட்டவாக நடந்து இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக இருப்பதின் அல்லா சுலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ஹாஜாக்களே எங்களுடைய பயணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் நாம் அணியக்கூடிய விடவும் போல பாவம் செய்ய ிவிடும் எனவே இப்படி முதலாவதாக வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிப்போம் இரண்டாவதாக போகக்கூடிய தெரியும் நீங்கள் பல வகையான பயான்களில் கேட்டிருப்பீர்கள் ஹஜ்ஜிலே போகக்கூடியவர்கள் சகை செய்ய வேண்டும் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் தொங்கோட்டம் ஓடுவது ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது தவாறு செய்யும் பொழுது ஆண்களை பொறுத்த வரையில் முதலாவது மூன்று சுத்திலும் ரமல் அடி செல்லக்கூடிய அமைப்பில் தொங்கோட்டம் ஹஜ்ஜு ஓட வேண்டும் மூணாவது எங்களுக்கு தெரியும் உன்னுடைய உடம்பை உடம்பினுடைய ஒரு பகுதியை காட்டிக்கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டு சுத்திக்கொண்டு நாங்கள் தபாபு செய்ய வேண்டும் இவைகளை எல்லாம் ஹஜ்ஜுடைய பகுப்புகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் இமாம் சுவாமி ரஷ்னத்துள்ளாகி அழகியவர்கள் சிவகான தன்னுடைய உம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்காக வேண்டி பெண்களை பெண்களுக்கு சாய் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை சபா மருவாவுக்கு இடையில் ஓடக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒன்று பெண்களுக்கு இல்லை ஆனால் பெண்கள் சை என்று சொல்லக்கூடியதைத்தான் செய்ய வேண்டும் அதிலேயே அவர்கள் ஓடமாட்டார்கள் அவர்களுடைய உடம்பை கொண்டு அவர்கள் தொங்கோட்டம் ஓடமாட்டார்கள் அவர்கள் ஒரு பக்குவமான ஒரு பேணுதலான நடையை தான் நடப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் இமாம் ஷாபி ரஹ் அலேஹி தன்னுடைய கிதாபு உம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பாபு அந்த பாடத்திற்கு கீழே இப்படி சொல்லுகிறார்கள் அன்ன சொல்லுவன் பெண்களை பொறுத்தவரையில் வளம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிடையாது இன்னொரு ரிவாயத்தில் இதையும் ரிவாயத்து கேட்கிறார்கள் அது சொல்றாங்க அவர்கள் செய்யும் பொழுதே தொங்கோட்டம் அவசர அவசரமாக நடக்கிறார்கள் தன்னுடைய உடம்பை குலுக்கிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தவாவு செய்யக்கூடிய பெண்களை கூப்பிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணங்கள் உதாரணங்கள் வெக்க நடை நடக்க வேண்டும் உடம்பை குலுக்கி கொண்டு நீங்கள் ஆண்கள் ஓடுவதை போன்று ஓடுவதல்ல இந்த ரெண்டு ஹதீசையும் ரிவாயத்து செய்துவிட்டு இமாமுனா ஷாஃபி அழகி இப்படி சொல்கிறார்கள் சொல்ல பெண்களை பொறுத்த வரையில் அந்த தவாஃபுடைய மூணு சுத்தில ரமல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுவும் அவர்களுக்கு சின்னத்தில் அவர்கள் சஃ மருவாவுக்கிடையில தொங்கோட்டம் ஓடும் பொழுது அல்லா குரான் சொல்லுகிறான் சஃபா மருவாவுடைய தொங்கோட்டம் இருக்கிறதே இது தொங்கோட்டம் அல்ல அடிப்படையில் இது தவாஃதான் நடந்துண்களை பொ அதில் அவர்கள் தொங்கோட்ட போடுவார்கள் என்பது தான் சுண்ணத்தே ஆனால் அடிப்படையானது தபாவு செய்ய வேண்டும் இந்த பக்கமாக இருந்து அந்த பக்கமாக நடந்து போவது அந்த பக்கத்தில் இந்த பக்கம் உடம்பை வண்ணம் நடந்துளவுக்கு ஏற்பட்ட நோயின் அவளுக்கு செய்ய முடியாது அந்த பெண்ணை மாதிரி வைத்து நாலு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போறார்கள் ஒன்றில் வைத்து அந்த பெண்ணை சுமந்து கட்டத்தில் அவர்கள் செய்வார்களா தொங்கோட்டம் ஓடுவார்களா என்று அவர்களுடைய மூன்று செய்ய மாட்டார்கள் வேண்டும் என்று சொல்லி பணித்திருக்கிறான் எனவே தான் கோட்பாட்டுக்கு முரண்பதன் காரணமாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டார்கள் இதே போல அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் மக்கா மதீனாவை நாடி போகக்கூடியவர்கள் மதீனா முனோவாராவை தரிசிக்க போகக்கூடியவர்கள் மக்கா முக்கர் பள்ளியை தரிசிக்க போகக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் அந்த பள்ளி வாசலில் அங்கே ஒரு ரக்காத்துக்காத்து நன்மை கிடைக்கும் நவீனுடைய பள்ளியிலே ஒரு ரக்காத்துதால் ஆயிரம் ரக்காத்துக்களுடைய நன்மை கிடைக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பள்ளியில் போய் தொழுவதா அல்லது என்ன செய்து கொள்வது ஆண் பெண் கலப்படம் இருக்கிறதே சுவகானவா இந்த விடயங்களை பற்றி எல்லாம் முறையாக இருக்க வேண்டும் அப்படி செய்திருக்கலாமே ஒரு பெண்மணி உங்களை போன்ற ஒரு பெண் பெண்களை பொறுத்தவரையில் எல்லா காலத்திலும் அமல் செய்ய வேண்டும் வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை படிக்க வேண்டும் நல்லதுக்காக வேண்டிய அவர்கள் உருவற்றிருப்பார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் அல்லா அந்த பெண்களை பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானியே சொல்லக்கூடிய பெண்மணி சலாத்தமாக நான் உங்களுடன் தொலை விரும்புகிறேன் கொஞ்சம் நிதானமாக அழகாக கேளுங்கள் உங்களுடன் தொலை விரும்புகிறேன் எனக்கு நிச்சயமாக தெரியும் நீ எனக்கு பின்னால என்னுடன் தொலை விரும்புகிறாய் என்பதை நான் உணர்கிறேன் ஆனாலும் கூட வீட்டு இருக்கக்கூடிய படுக்கை அறைக்குள்ளது நல்லது என்று சொன்னார்கள் வீட்டுக்கூடிய அந்த டைனிங் ஹால் அந்த ஓபன் ஹால் நீங்க தொழுவதை நீங்க தொழுவது வீட்டுக்கு உள்ள நீங்கள் வீட்டுக்கு வெளியிருக்கக்கூடிய பள்ளியில தொழுவது மிச்சம் நல்லம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் தொழுவதே பள்ளியில தொழுவதை விடவும் வீட்டுக்குள்ள தொழுவது மிச்சம் நல்லம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில தொழுவது பள்ளிக்கு வந்து தொழுவதை விடவும் மிச்சம் நல்லம் என்ற கருத்தை அழகாக அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுத்தினார்கள் இந்த பெண் நபியிலுடைய சொல்லுகிறார் உடனடியாக தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து பணித்தால் எனக்கு ஒரு பள்ளி கட்டும்படியாக தொழுகைக்கான ஒரு அறையை கட்டும்படியாக அவளுடைய வீட்டில் ஒரு இருள் சூழ்ந்த இருள் படுந்த இருக்குற ஒரு அறை அவளுக்கு அந்த இடத்தை விட்டு மாறவில்லை இந்த ஹதீசை இமாம் போன்ற இமாம்கள் இந்த ஹதீசை ரிவாய்த்து செய்திருக்கிறார்கள் நேரம் அደም கொடுக்கவில்லை இந்த ஹதீஸை ரிவாயத் செய்துவதற்கு முன்னால் இப்னு ஹுசைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு தலையங்கம் விட்டார்கள் ஒரு நீண்ட தலையங்கம் பாபு இக்தியாரில் ஸலாத்தில் மர்அத்தி ஃபீ ஹுஜ்ரத்திஹா அலா ஸலாத்திஹா ஃபீ தாரிஹா வ ஸலாத்துஹா ஃபீ மஸ்ஜிதி கௌமிஹா அலா ஸலாத்திஹா ஃபீ மஸ்ஜிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் வ இன் كانت ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் தஆதில் அல்ஃப ஸலாத்தின் ஃபீ غைரிஹி مِنல் மஸாகித் வல் தலீலு அலா அன்ன கௌலன் நபி صلى الله عليه وسلم صلاة في هذا افضل من من فيما سواه من المساجد انما عراد به صلاة الرجال دون صلاة النساء சகோதரிகளே அன்பான தாய்மார்களே இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய துய்வை வடிவத்தில் பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம் இன்னமொன்றையும் குறு விரும்புகிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே தவாபுரிய கட்டத்தில் எப்படி தவாபு ஆண் பெண் கலப்படம் என்று சொல்லக்கூடியது தவாபில் இன்று சரளமாகிவிட்டது இன்றே அதை தவிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஆனால் நாம் யோசிக்க வேண்டும் நவீனுடைய காலத்தில் சகாபாக்களுடைய காலத்தில் எப்படி ஆண் தவாபு செய்தார்கள் தன்னுடைய சகை புகாரின மிகவும்ிய சகோதரிகளே حضرت رسول صلى الله عليه وسلم அவருடைய காலகட்டத்தில் எப்படி தபாபு செய்தார்கள் என்ன செய்வாங்க பெண்கள் இதிலே பக்குவார்கள் நடந்து கொண்டார்கள் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நேரம் இடம் கொடுக்காத இந்த இடத்தில் நான் நிறுத்திக் கொள்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய كرميجي نرى بيتو ذلك مننا نان يببدي حجسي ويندوم نان يببدي كريك ويندوم ولا تخلعن بالقول فيتماع الذي في قلبه مرض وقلن قولا معروفا اللح قرآن لسؤل الغران بنجل يتبع நீங்கள் பேசக்கூடிய கட்டத்தில் நல்லினம் காட்டாதீர்கள் அதாவது நல்ல வார்த்தைகளை கொண்டு யாருக்கு சொன்னது சொன்னது இந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை எடுத்து நடந்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்ற மக்களாக ஆகிக்கொள்ள நம் அனைவருக்கும் அல்லா துணை புரிவான